أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعيذكم به إن الله كان سميعا بصيرا وقال النبي صلى الله عليه وسلم إن الأمانة نزلت في جذر قلوب الرجال ார்களே நமது மார்க்கம் போதிக்கூடிய உயர்ந்த குணங்களில் ஒன்றாக அமானத் என்ற ஒரு சொல் அமானிதம் என்கிற ஒரு பண்பு அரபியில அமானத் என்று சொல்கிறோம் இந்த வார்த்தைக்கான விரிவான பொருள் இருக்கிறது அமானத் என்று சொன்னால் கடமை தவறாமை அமானத் என்று சொன்னால் நேர்மை தவறாமை அமானத் என்று சொன்னால் கற்பு தவறாமல் அமானத் என்று சொன்னால் பொறுப்புகளில் சரியான முறையில் செயல்படுவது இப்படி பல பொருள்களை கொண்ட ஒரு சொல்லுதான் இந்த அமானிதம் என்பது நான் ஓதி காட்டிய இந்த ஆயத்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆயத்தும் அன்சு அப்துல் அமலிஹா குரானிலே வேறு எந்த கடமை குறித்தும் அல்லாஹுடைய கட்டளை இந்த முறையில் இறங்கியது கிடையாது இந்த ஒரு ஆயத்தை தவிர இந்த ஒரு ஆயத்திலே மட்டும்தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் அன்சு அப்துல் அம நீங்கள் அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும் இல்ல அஹலிஹா அதற்குரிய இறங்குகிறது எந்த சூழ்நிலையில இறங்குகிறது என்று பார்த்தீர்களே ஆனால் இந்த ஆயத்து இறங்கிய இடம் புனித மக்கா நகரம் பெருமனார் செல்லா அலிசுலம் அவர்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திருமக்காவை வெற்று கொண்ட இந்த ஆயத்து இறங்குகிறது எங்கே இறங்குகிறது என்று சொன்னால் பெருமனார் செல்லல்லா அலிசுலவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் இஸ்லாத்திற்கு முன்பில் இருந்தே மக்காவிலே ஒரு பழக்கம் இருந்தது வரக்கூடிய ஹாஜிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் சில பணிகள் சில ஹிதுமத்துகள் செய்வார்கள் அதுல பெருமானாருடைய குடும்பம் ஆகிய ஹாஷிம் அவர்கள் என்ன ஹிதுமத் செய்வார்கள் என்று சொன்னால் மக்காவிற்கு வரக்கூடிய உபயோகிப்பது ஹாஜ் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவது இதுதான் பெருமானாருடைய குடும்பத்தாருடைய பணியாக இருந்தது அந்த பணியை அப்பாசரதிய மக்காவிற்கு வரக்கூடிய உபயோகிப்பது பெருமான அவர்கள் இப்படி யோசித்தார்கள் மக்கா வெற்றி கொள்ள வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தாரிடம் ஜம்ஜம் விநியோகிக்கிற பொறுப்பு இருப்பது போல இந்த காபத்துள்ளாவை நிர்வகிக்கிற பொறுப்பும் இந்த காபாவுடைய வாசலை திறந்து விடுவது காபத்துள்ளாவை கூட்டுவது அதும் தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தாரிடம் தன்னுடைய செச்சாவாகிய அதிரத்த அப்பாசிடம் இருக்க வேண்டும் என்று பெருமானார் விரும்பினார்கள் அதற்கு முன்னால் வரை அது யார் இடத்துல இருக்குதுன்னு சொன்னா வேறொரு குடும்பம் காபத்துள்ளாவை பராமரிக்கிற அந்த பொறுப்பு பனு ஷைபா என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தாரிடம் இருக்கிறது அவர்களிலே ஒருவர் உஸ்மானி பனு அவர் கையில தான் சாவி இருக்குது பெருமனார் மக்கா வெட்டு கொண்டதுமே அவரை அழைத்து அந்த சாவியை வாங்கி தன்னுடைய பெரிய தந்தையான அப்பாசிடம் கொடுத்து இனி ஆட்சிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதும் உங்கள் கடமை இனி இந்த காபத்துல்லாவை திறந்து விடுவதும் உங்கள் கடமை சாவியை பிடியுங்கள் என்று தன் பெரிய தந்தை அப்பாசிடம் கொடுத்துறாங்க கொடுத்துட்டு காபத்துல்லாவுக்குள்ள போயிடுறாங்க மூணு பேரை கூட்டுட்டு போறாங்க தன்னோட ரெண்டு பேரை அழைச்சிட்டு போறாங்க அல்லா நபிக்கு கட்டளை இடுகிறான் இல் அல்லாஹ்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான் அமானிதங்களை உரியவரிடம் ஒப்படையுங்கள் என்று இந்த ஆயத்தின் மூலம் பெருமானாருக்கு சொல்லப்பட்டது இந்த காபாவை இதுவரை யார் நிர்வகித்தார்களோ அவர்களிடமே சாவி இருக்க வேண்டும் நீங்கள் அதை பிடிங்கி உங்களுடைய பெரிய தந்தையிடம் கொடுத்தது சரியல்ல இருந்தது அவர் காசிராக இருக்கலாம் முஷ்ரீக்காக இருக்கலாம் இதுவரைக்கும் யார் கையில் இருந்ததோ அவற்ற கொடுங்க ஆயத்தி எங்கே இறங்குகிறது பெருமானார் காபத்துல்லாவுடைய நடு மத்தியில இருக்கும் போது இறங்குகிறது உடனே ரசூசல்ல அலிஸ்லாம் அவர்கள் வெளியே வந்து தன்னுடைய தந்தை பெரிய தந்தை அப்பாசை அழைக்கிறார்கள் ஏதோ இந்த சாவியை பிடியுங்கள் கியாமத்தினால் வரை இந்த சாவி உம்முடைய கையிலே தான் இருக்கும் உம்மிடமிருந்து இதை யார் பறிப்பானோ உம்முடைய குடும்பத்தாரிடமிருந்து அவன் அநியாயக்காரனாகவே இருப்பான் பிடியுங்கள் இந்த சாவியை எங்கல்லாவுடைய நடுவில் இறங்கியமான அப்படியானால் இந்த அமானிதம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நம்முடைய சிந்திக்க வேண்டும் பெருமானார் அவர்கள் ஒரு ஹதீசில இப்படி சொல்லி காட்டினார்கள் இன்னல் அமான அமானிதம் என்பது மனிதர்களுடைய ஆள் மனதில் இறங்கியது அமானிதம் மக்களுடைய உள்ளங்களில் இறங்கியது அமானதத்தை போட்ட பிறகுதான் சும்ம நசல் அல் குரான் அதுக்கு பிறகுதான் குரான் இறக்கினான் குரான் இறங்குறதுக்கு முன்னால மனித உள்ளங்களிலே அல்லாஹ் அமானுதத்தை இறக்கினான் அதற்கு பிறகு அல்லாஹ் குரானை இறக்கினான் அந்த குரானில் இருந்தும் மக்கள் அமானுதத்தை கற்றுக்கொண்டார்கள் என் சுனத்திலிருந்தும் அமானத்தை கற்றுக்கொண்டார்கள் என்று பெருமாநா சல்லா அலிசுல் அவர்கள் சொன்னாங்க ஒரு பெரிய மதிலிசிலே நபி சொல்லா அலிசுல் அவர்கள் இருக்கும் ஒரு சஹாபி வருகிறார்கள் வந்து கேட்டார்கள் அமைதியாக இருக்கிறாங்க கொஞ்சம் மௌனமாக இருக்கிறாங்க சஹாபாக்கள் பேசிக் கொள்றாங்க பெருமானார் காதில் விடவில்லையோ நபி சரியா கேட்கலையோன்னு சொல்லி அந்த சஹாபி திரும்பவும் கேட்கிறாங்க எப்ப கியாமத்து வரும் சொல்லி நபி அமைதியாக இருக்கிறாங்க சிறிது நேரம் கழித்து கேட்கிறார்கள் கியாமத்து எப்போது வரும் கேட்டாரே அந்த சஹாபி எங்கே வரும் பெருமானார் அப்போது கியாமத்து வரும் அப்படின்னு சொன்னாங்க சஹாபாக்கள் விடல்ல அமானிதம் வீணாக்கப்படுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அமானிதம் வீணாக்கப்படுதல் என்ற அதற்கு என்ன கருத்துன்னு கேட்டாங்க பெருமானார் தெளிவாக சொன்னார்கள் பொறுப்புகள் அதிகாரங்கள் தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் எதிர்பார்கள் ஆட்சி அதிகாரம் பொறுப்புகள் எல்லாம் தகுதி இல்லாதவர்களிடம் எப்போது ஒப்படைக்கப்படுமோ அமானிதம் வீணாக்கப்படும் அப்போது கியாமத்தை எதிர்பாருங்கள் நம்முடைய இந்த காலத்திற்கு மிக பொறு மிக மிக இந்த ஹதீசு பொருத்தமானது தகுதி ஆட்சி இருக்கும் தகுதி இல்லாதவர்கள் நீதித்துறையில் இருப்பார்கள் தகுதி இல்லாதவர்கள் எல்லா பொறுப்பிலும் இருப்பார்கள் இந்த நிலை உலகத்தில் எப்போது ஏற்படுமோ கியாமத்தை எதிர்பாருங்கள் நம்முடைய நாட்டிற்கு அது மிக பொருத்தமானது நமது நாட்டை ஆளக்கூடியவர்கள் எந்த தரத்தில் உள்ளவர்கள் என்பது நமக்கு தெரியும் பெருமானார் சொன்னார்கள் மிக கடுமையான ஒரு வார்த்தை தான் அது பெருமானார் இப்படி சொல்வார்கள் கியாமத்து எப்போது வரும்னு சொன்னா அர்பனுக்கு பிறந்த அர்ப்பணம் ஆட்சி கட்டலில் இருக்கும் போது என்னுடைய சொன்ன வார்த்தை ஒரு அர்பனுக்கு பிறந்த அற்பர்கள் எல்லாம் உயர்ந்த பதவியில இருக்கிறவரை அமைத்து வராது இன்னைக்கு அதை விட இந்த ஹதீச நாம விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் இருக்கிறோம் எந்த தரத்தில் உள்ளவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க எந்தரத்தில் உள்ளவர்கள் நீதித்துறையில இருக்கிறாங்க நீதித்துறை ஒரு பெரிய அமானிதம் அது இந்த எந்த அளவுக்கு இன்றைக்கு பாலடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த நீதிபதிகளே வெளியே வந்து கொட்டியதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் வந்தது கொஞ்சம் தான் வந்திருக்குது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் வரக்கூடிய சில நாட்கள்ல என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் இன்னும் சில நாட்கள்ல வெளியே வரலாம் அருமையானவர்களேசன் இந்த அமானிதம் என்றால் என்ன என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தான் அமானிதம் மூன்று அம்சங்கள் முதலாவது என்னவென்று சொன்னால் அமானிதம் என்பது அடுத்தவர்களிடத்துல இருப்பதன் மீது ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதுல நமக்கு ஆசை வரக்கூடாது இது அமானுதங்க அடுத்தவங்க அமானிதத்தினுடைய சம்பவம் வருகிறது முசா அலி இஸ்லாம் மதிய நகரத்திற்கு வந்தாங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாங்க ரெண்டு பெண்கள் ஒதுங்கி நின்னாங்க ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க இந்த ஆண்கள் எல்லாம் தண்ணீர் பிடித்த பிறகுதான் தண்ணி பிடிக்கணும் சரி நான் தண்ணீர் பிடிச்சு கொடுக்கிறேன் அந்த ரெண்டு பெண்களும் சென்று எங்களுக்கு ஒரு மனிதர் உதவி செய்தார் அந்த மனிதரை நீங்கள் கூலியாளாக உங்களுடைய வேலைக்கு நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா அவற்ற ரெண்டு குணம் இருக்குது ஒன்று அமீன் நீங்க யார வேலைக்கு அமர்த்த போறீங்களோ அவர் நல்ல பலசாலையும் கூட இரண்டாவது அவற்ற குணம் என்ன அமீன் அதுக்குள்ள நல்லவர் முடிவு பலசாலி நேர்மையானவர் எப்படி முடிவு பண்ணீங்க அப்ப அவங்க அந்த பெண்மணிகள் சொன்னாங்க அவற்ற நாங்க ரெண்டு விஷயத்தை பார்த்தோம் ஒன்று ஒரு பெரிய பா தூக்குனாங்க பல பேர் தூக்க முடியாத பாறாங்கல்லாம் தனி ஒரு ஆளா தூக்குனாங்க அப்ப அவர் கவி வலசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்பிக்கையாளர் அவருக்கு அமானிதம் இருக்குது அமானிதம் அடுத்தவருடைய ஆசைப்படக்கூடாது ஒரு அன்னிய பெண் அதை பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாது அவர் அமானிதத்திற்குரியவர் என்னை எப்படி கண்டுகொண்டோன்னு சொன்னா அவரை நாங்கள் உங்களுடைய உத்தரவு வீட்டுக்கு அழைத்த போது அவர் என்ன சொன்னார் நான் முன்னால் நடக்கிறேன் பெண்ணாகிய நீ எனக்கு பின்னாலவா நான் ஒன்னும் பார்க்க கூடாது வழி தவறு கள்ள தூக்கி போடுன்னு சொன்னாங்க அமானிதம் அடுத்த பெண்ண பாப்பான் அந்நிய பெண்ண அமானுதம் என்று சொன்னால் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்ப யாரெல்லாம் அராமான காசு வச்சிருக்கிறானோ இவங்கள்ட்ட அமானுதம் இல்லை ஏன்னா ஹராம்ல சம்பாதித்த எல்லா காசும் அடுத்தவருடைய பணம் வட்டியில சம்பாதிச்சது அடுத்தவங்க காசு அது லஞ்சமா வாங்கிய காசு அடுத்தவங்க காசு எல்லாமே அடுத்தவங்க காச வச்சுக்கோ இதுக்கு பேர் அமானுதம் என்பது அடுத்தவர்கிட்ட இருக்கிற பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது அடுத்தவர்கிட்ட இருக்கிறது ஆசைப்படுது சஹாபா பெருமக்கள் வாசிலா இவரலாஸ்கா என்ற ஒரு சஹாபி ஒரு ஒட்டகத்தை வைக்கிறாங்க வாங்குறவற்றை கேக்குறாங்க இந்த ஒட்டகத்தை எதுக்காக வாங்குற நீ இதை அறுத்து இறைச்சியா சாப்பிடறதுக்கு வாங்குறியா அல்லது இதுல சவாரி செய்றதுக்கு வாங்குறியா இல்ல இல்ல நான் சவாரிக்காக வாங்குறேன் அப்படியானால் இந்த ஒட்டகம் சவாரிக்கு தகுந்தது அல்ல ஏன்னா அதனுடைய கால் குழம்புல ஓட்ட இருக்குது கால் குழம்புல அதுல ஓட்ட இருக்குது நீ இந்த ஒட்டகத்தை வாங்க வேண்டாம் சொல்றான் எந்த வியாபாரி இப்படி அமானிதத்தை இன்னைக்கு காக்க நீ இறைச்சிக்காக வாங்கினா தாராளமா வாங்கிக்க நல்ல கறி இருக்கும் இதுல இறைச்சி நல்லா இருக்கும் ஆனா சவாரிக்காக வாங்கினா இது தகுதி எட்டுறதுன்னு சொன்னாங்க இம்மா பாபு ஹனிஃபார் அஹமத்துல மாபெரும் வியாபாரி அவங்க துணி வியாபாரி தன்னுடைய வேலைக்காரர் பிஷுர் என்ற வேலைக்காரர் அவர்கிட்ட துணி சரக்க கொடுத்து என்ன செய்யறாங்க எகிப்து நகரத்துக்கு அனுப்புறாங்க அவங்க பூக்கால இருந்தாங்க எகிப்துக்கு அனுப்புறாங்க வேலைக்காரன் அனுப்பின பிறகு இமாம் அபு ஹனீஃபா அவர்களுக்கு ஞாபகம் வருது தன்னுடைய வேலைக்காரன் இடத்துல ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டோம்னு சொல்லி அது என்னன்னு சொன்னா அந்த துணி மூட்டையில ஒரு குறிப்பிட்ட ரக துணி அதுல இமாம் ஒரு அடையாளம் போட்டு வச்சிருந்தாங்க அதுல சின்ன சின்ன குறைகள் இருக்குது இதை விக்கிற போது சொல்லி விக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தாங்க சொல்ல நினைச்சாங்க மறந்துட்டாங்க அவர் துணி மூட்டு எடுத்துட்டு போயிட்டாரு உடனே என்ன பண்றாங்க பின்னாலேயே ஒரு மனிதர் இடத்துல கடிதம் கொடுக்க அனுப்புறாங்க இந்த கடிதத்தை என்னுடைய வேலைக்காரர் பிசுகத்துல ஒப்படைங்கன்னு சொல்லி அவர் கடிதத்தை திறந்து பார்த்தாரு இந்த துணிகள்ல வந்து சில குறிப்பிட்ட ரகங்கள்ல ஒரு அடையாளம் வச்சிருப்பேன் இந்த அடையாளம் உள்ள துணிகள்ல குறை இருக்குது நீ ஆிறதா இருந்தாலும் இது குறையுள்ளதுன்னு சொல்லி விக்கணும் அவர் என்ன செஞ்சாரு வித்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு வந்து தன்னுடைய முதலாளி இடத்துல எவ்வளவு லாபமா கொடுத்தாரு ஆயிரம் கிரகம் ஆயிரம் வெள்ளிக்காசுகள் லாபமா குடுக்கிறாரு இமாமிபா கேட்டாங்க சில துணிகள் குறையுள்ளதுன்னு சொன்னேன்னு அத வந்து சொல்லி வியாபாரம் பண்ணீங்களான்னு கேட்டாங்க அந்த வேலைக்காரர் சொல்ற புஷு சொல்றாங்க இல்ல இமாமு அவர்களே நான் மறந்துட்டேன் கடிதத்தை படிச்சேன் ஆனா அந்த விக்கிற போது நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னதுமே இமாம் அவர்கள் அந்த ஆயிரம் கிரகத்தையும் உடனே சதக்கா பண்ணிட்டாங்க என்ன காரணம் கேட்டாங்க இந்த ஆயிரம் கிரகம் எனக்குரியதல்ல அப்ப அமானிதம் என்று சொன்னாலே அடுத்தவனுக்குரியதில் ஆசைப்படக்கூடாது இதுதான் அமானிதம் நாம் ஷாபி அஹமத்துல்ல அவங்களுடைய இமாம் ஹனிஃபா அஹமத்துல்லாவுடைய காலத்துல ஒரு நடந்த ஒரு சம்பவம் இது அந்த காலத்துல ஹஜ்ஜிக்கு கப்பல்ல போறாங்க கப்பல்ல ஹஜ்ஜிக்கு போறாங்க ஒரு மனிதர் ஒரு பெரிய வியாபாரி நிறைய காசு பணம் வச்சிருக்கிறாரு நிறைய காசு பணம் வச்சிருக்கிறாரு அவர் ஜித்தா பை சேர்ந்ததுமே அவரு பணம் வச்சிருந்த அந்த பை அந்த காலத்துல பணம்னு சொன்னா பொற்காசுகள் வெள்ளிக்காசுகள் அவரு பணம் வச்சிருந்த அந்த பையில ஒரு குரங்கு வந்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணிதுன்னு சொன்னா எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில தூக்கி போட்டார் அவர் ஒண்ணும் இல்லாம அங்கி எதுவுமே அவர் கையில இல்ல எல்லாம் போயிடுச்சு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அவருக்கு விலங்கல்ல ஹஜ்ஜுக்கு வந்துருக்கிறேன் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து இருக்கிற பணம் எல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் அவர்கிட்ட போய் கேளுங்க காரணம் சொல்லுவாரு யாருமே இமாம போனீசா ராமத்துல வந்து கேட்டார் இமாமு அவர்களே இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்லி இமாம் கேட்டாங்க நீ என்ன தொழில் செய்யறன்னு கேட்டாங்க வருஷனா பால் வியாபாரின்னு சொல்லி பால் அப்படியே கொடுப்பியா தண்ணி கலந்து கொடுப்பியான்னு கேட்டான் இல்ல தண்ணீர் கலந்துதான் கொடுப்பேன் நீ சம்பாதிச்சது போற ஹராமு அதனால நீ தண்ணீர் கலந்தது ஹராம்ங்கிறதுனால நீ சம்பாதிச்ச எல்லாமே போயிடுச்சு வழி தவறு என்பதனால நீ சம்பாதித்தது அமானதம் என்பது முதல்ல அடுத்தவர்களிடம் இருப்பதன் மீது ஆசைப்படாமல் இருப்பது இது அமானுதத்தினுடைய முதல் பொருள் அமானுதத்தினுடைய இரண்டாவது கருத்து என்ன நம்மிடத்துல என்ன பொறுப்பு வழங்கப்பட்டதோ என்ன பொறுப்பு நம்மிடத்துல தரப்பட்டதோ அதை பேணி பாதுகாக்கிறது பாதுகாக்க முடியலன்னா அந்த பொறுப்பை விடுவது அதற்கு துமரதியானவர்கள் ஏறத்தாழ பதிமூணு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க பதிமூணு ஆண்டுகள் எவ்வளவு நேர்மையாக ஆட்சி செஞ்சாங்க என்பதை சொல்லி தெரிய வேண்டியது இல்ல இந்த நாடு விடுதலை அடைந்த நேரத்துல காந்திஜி சொன்னது என்ன இந்த நாட்டுல வந்து ராமருடைய ஆட்சி வேணும்னு ஆசைப்பட மாட்டேன் இந்த நாட்டுல வந்து என்னங்க மற்ற மன்னர்களுடைய ஆட்சி எல்லாம் ஆசைப்படல இந்த நாட்டுல வந்து உமருடைய ஆட்சிதான் ஆசைப்படுறேன்னு சொன்னார் என்ன காரணம் அவ்வளவு நேர்மைக்கு பேருப்பட்டவங்க உமரதிய வருடங்கள் நேர்மையாக ஆட்சி செய்து கடைசி ஹஜ்ஜி ஆண்டுதோறும் ஹஜ்ஜிக்கு செல்வாங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு அவர்கள் திரும்பி வருகிற வழியில மதீனாவை நெருங்கிட்டாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப யோசித்து பார்க்கிறாங்க தன்னுடைய ஆட்சியினுடைய எல்லை எல்லாம் விரிந்து பறந்து கிடக்குது தனக்கும் வயது ஆகிவிட்டது இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை வந்து விட்டது என்னுடைய நாட்டு மக்கள் பிரஜைகளும் அதிகமாயிட்டாங்க இனி நான் கரெக்டா ஆட்சி செய்வே முடியாது என்னுடைய நிர்வாகம் சரியா இருக்குமான்னு சொல்ல முடியாது அதனால என்னை இப்போதை கைப்பற்றிக்கொண்டு துவா செஞ்சான் எப்ப பொறுப்பை நிறைவேற்ற முடியாதுங்கிற பயம் வந்துருச்சோ அல்லாட்ட துவா கேட்கிறாங்க இனிமேல் என்னை கைப்பற்றிக்கொள் இந்த துவா செய்து மதியனா திரும்பி துலஹர்ஜி கடைசில மதியனா திரும்பறாங்க அதிலிருந்து ஒரு வாரம் பத்து நாள் மொஹர்னம் ஒன்னாம் தேதி சுக தொழுகையில அவங்க ஷயிதாக்கப்பட்டாங்க எதற்காக தன்னுடைய பொறுப்பை எப்ப நிறைவேற்ற முடியாது என்ற பயம் என்பதும் அல்லாட்ட துவா கேட்கிறாங்க கைப்பற்றிக்கொள்ள ஆக அமானிதம் என்று சொன்னால் பொறுப்பை நிறைவேற்றுவதும் ஒரு அமானுதமாக இருக்கிறது அந்த பொறுப்பு என்று வருகிற போது பல வகையான அமானுதத்தினுடைய வகைகள் இருக்கிறது உலமா பெருமக்கள் அமானுதத்தில ஏராளமான வகைகளை சொல்லுவாங்க பார்க்கிற அமானுதம் என்பது ஆலோசனை ஆலோசனை ஒரு அமானிதம் நம்மள்கிட்ட யார் எதை பத்தி ஆலோசனை கேட்டாலும் இன்றைக்கு பல திருமணங்கள் திருமணமான சில நாட்கள்ல மனமுறிவு ஏற்படுது கணவன் மனைவி பெருஞ்சர்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா திருமணத்துக்கு முன்னால அந்த திருமணத்திற்கு யார் மீடியிட்டராக இப்படிப்பட்டவர்கள் பெரிய ஹாயின் என்று பெருமானார் சொன்னாங்க ஒரு ஹதீசில சொல்லுவாங்க தன்னுடைய சகோதரனுக்கு உண்மை எதுவென்று தெரிந்தும் கூட தவறான ஆலோசனை கொடுப்பானோ அவன் பெரிய மோசடிக்காரன் என்று சொன்னாங்க இன்னைக்கு ஆலோசனைகள் கொடுக்கிறதுல தப்பான ஆலோசனைகள் வழங்கி ஒருவன வியாபாரத்தில் அல்லது திருமணத்துல அல்லது மற்ற விஷயங்கள்ல பெரிய பெரிய மோசடிகள் நாம செய்யறோம் அமானிதத்துல உலமாக்கல் இன்னொரு வகையும் சொல்வார்கள் இந்த முஸ்லிம் சமூகம் அதுல மிகப்பெரிய ஒரு மோசடி செஞ்சிட்டு இருக்கிறோம் அதுதான் முஸ்லிம்களுடைய மானத்தை முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை காப்பதில் பேண வேண்டிய அமானிதம் பாருங்க நம்மில் எல்லோருக்குமே நம்முடைய வெளிப்படை ஒன்று நம்முடைய அந்தரங்கம் ஒன்று எல்லாருடைய அந்தரங்கத்திலையும் சில குறைகள் தான் செய்யும் நபிமார்களை தவிர நபிமார்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படை ஒண்ணுதான் அந்தரங்கம் ஒண்ணுதான் மற்ற எல்லா மனிதர்களும் அவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருக்கட்டும் அவனுடைய அந்தரங்கள் சில விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரு நம்முடைய அந்தரங்கங்கள் வெளியே தெரியாம இருக்குதுன்னா அது அல்லா சத்தார் அல்லாஹ் வந்து மறைக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லா மறைக்கிறத விரும்புறான் எல்லாருக்கும் சில அந்தரங்கங்கள் இருக்கும் இந்த அந்தரங்க விஷயங்களை மறைக்கிறது ஒரு முஸ்லீம் கண்ணியத்தை பாதுகாக்கிறது இது மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதன் மரண நேரத்துல கெட்ட மரணம் நிகழ்வதற்கு களிமா இல்லாமல் மரணிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதுல ஒரு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு முஸ்லிமுடைய மானத்தோடு விளையாடுவது மரண நேரத்துல களிமா இல்லாம மரணிப்பதற்கு பல காரணங்கள் அதுல ஒரு காரணம் என்ன ஒரு முஸ்லீம் உடைய மானத்தோடு விளையாடுவது ஒரு காரணம் ஆனா இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப்புகள் ஊடகங்கள் மூலமாக புறம் பேசுவது ஒரு கற்பனை என்னவென்றே சொல்ல முடியாத அளவிற்கு அடுத்தவர்களுடைய கௌரவத்திலும் மானத்திலும் விளையாடுறோம் நம்முடைய மார்க்க என்ன கட்டுத்தரது வருமான காலத்து சம்பவங்களை பாருங்கள் ஒரு மனிதன் தினா செய்து விட்டாலே கூட அந்த ஜினாவை கூட மறைக்கதான் சொல்லுது யாருக்கு தெரிஞ்சதோ அவங்கள மறைக்க சொல்லுது ஒரு சஹாபி மாவறு செஞ்சுட்டாரு தவறு பண்ணவர் என்ன பண்ணாரு அவருடைய நண்பர் ஒருத்தர் தப்பான யோசனை கொடுக்கிறாரு நவீட்ட போய் ஜினா செஞ்சுன்னு ஒத்துக்க நவீக போய் ஒத்துக்கன்னு சொல்லி தப்பான யோசனை கொடுக்கிறாரு அவருடைய நண்பர் இந்த மாதிரி யார் வர்றாரு இப்ப அதற்கு அபு வர்றாரு வந்து சொல்றாரு நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி அபு சொன்னாங்க பெசாம வாய் மூடிட்டு போன்னு சொன்னாங்க எல்லாம் மறைச்சிட்டான் யார்ட்டையும் சொல்லாத நீ போய் மறைச்சுக்கன்னு சொன்னாங்க யார்ட்டையும் உமர்றது இல்லாமல் வெளிப்படுத்தாத ஆலோசனையில அவர் யார்கிட்ட போறாரு நேரம் நம்பி இடத்துல போறாரு போய் சொல்றாரு யார சொல்றதா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு இந்த மாதிரி செய்தி கிடைச்சா நம்மை போன்ற ஆளுகளுக்கெல்லாம் பெரிய என்னங்க ரொம்ப ருசியான சம்பவம் அதுதான் அப்படிப்பட்ட தவறுகள் ஏதாவது கிடைக்காதான்னு சொல்லி வந்து சொல்றாரு யார சூழல் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பெருமானார் என்ன செஞ்சாங்க ரசிச்சு கேட்கல முகத்தை திருப்பிக்கிட்டாங்க முகத்தை திருப்பிடுறாங்க அவர் என்ன செய்யறாரு நபி எந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டாரோ அந்த பக்கம் போய் யார சூழல் நான் தவறு பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லி பெருமானார் அப்பையும் அதை ஏத்துக்கல இன்னொரு பக்கமும் திரும்பிட்டாங்க அங்க போய் சொல்றாரு யார சூழல்தான் நான் தவறு செஞ்சுட்டேன் நானாவதா இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அங்கையும் போய் சொல்றாரு நாலு தடவை ஒருத்தான் ஜினா செஞ்சிட்டதா சொன்னா இஸ்லாமிய சட்டப்படி அவனுக்கு தண்டனை முதல் மூணு தடவை நபி புறக்கணிக்கிறாங்க நாலாவது தடவையும் சொல்லிட்டாரு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நபி கேக்குறாங்க சொல்லதான் என்ன சுத்தப்படுத்துங்க என்னன்னு சொல்றாரு எதுல இருந்து உன்னை நான் தப்பு பண்ணிட்டேன் ஜினா செஞ்சிட்டேன்னு சொல்றாரு நபி அப்பையும் பாருங்க என்ன சொல்றாங்க ஜினா உனக்கு என்னன்னு தெரியாது மாட்டேன் போன்னு சொல்றாங்க உனக்கு ஜனான் என்னன்னு தெரியாது தள்ளிப்போன்னு சொல்றாங்க நீ ஒரு பெண்ண தொட்டிருப்பாங்க நீ வறுமனைய முத்தமிட்டு அவர் அதையும் மீறி சொல்றாரு இல்ல இல்ல நான் வந்து அந்த தவறதான் செஞ்சேன்னு சொல்லி அப்பய நபி என்ன நினைக்கிறாங்க அவரை எப்படியாவது மறைக்கணுங்கிறதுக்காக ஒருவேளை குடிச்சிட்டு ஏதாவது தண்ணி போட்டுட்டு வளர்றாரான்னு சொல்லி சஹா வாக்கள்கிட்ட சொல்றாங்க அவருடைய வாய முகர்ந்து பாருங்க விளங்கணும் அதுக்கும் நபி சொன்னாங்க என்ன விவசாயம் என்பதுங்கறத தெல்ல தெளிவாக கேட்ட பிறகுதான் அவருக்கு கொடுக்கறாங்க அவருக்கு கொடுத்த நேரத்துல ஒரு ரெண்டு சஹாபாக்கள் அந்த சஹாபிய கொஞ்சம் கேவலமா பேசினாங்க யாரு தபு பண்ணாரோ அவரை கேவலமா பேசினாங்க நபி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு செத்த கழுதை அந்த இடத்துல கடந்துச்சு ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க இந்த செத்த கழுதையினுடைய இறைச்சியை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க இறைச்சி எடுத்து சாப்பிடுங்க யார சொல்லுதா இதைப்பி யாராவது சாப்பிடுவாங்களான்னு சொல்லி நபி சொன்னாங்க இதை விட கேவலமானதை நீங்க சாப்பிடுவீங்க இந்த கழுதையின் இறைச்சியை போய் யாராவது சாப்பிடுவாங்களான்னு கேக்குறீங்க இத விட கேவலமானது அந்த தவறு செய்து தன்னுடைய தவறுக்காக தண்டனை அனுபவித்தாரே அவரை கேவலமா பேசினீங்களே அது இந்த செத்து கழுதையின் மாமிசத்தை விட கேவலமானதுன்னு சொன்னாங்க ஒரு தவறு செஞ்ச அந்த சஹாவியை பத்தி நபி சொன்னாங்க அவர் எவ்வளவு பெரிய தௌபா செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவருடைய தௌபாவை மதீனாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுத்தால் அத்தனை பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்ட சொன்னாங்க இப்ப அவர் சொர்க்கத்துல நீந்துட்டு சொன்னாங்க ஒரு தவறு செஞ்ச மனிதன் விஷயத்துல அல்லாஹுடைய தூதர் இப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க ஒருத்தகத்தரை கிளியணும்னு ஆசைப்படுது எவ்வளவு பெரிய ஒரு அகலாத் இல்லாத ஒரு சமூகமா இன்னைக்கு இருக்கிறோம் எப்படி அல்லா இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்வான் அருமையானவர்களே அவ்வளவு மோசமாக ஊடகங்கள்ல புறம் பேசுவதும் அவது ஒரு கற்பனையும் அல்லா திருமறையில இந்த ஆயத்தை எல்லாரும் எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளணும் அல்லாட்ட வந்து சாட்சி ஏதோ வாட்ஸ்அப்ல போட்டுட்டோம் நேற்று உள்ளது இன்னைக்கு போயிடும் நல்ல ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாராரை பற்றி என்னென்ன விஷயங்கள் ஆதாரம் இல்லாமல் புறமாக அவதூறாக கற்பனையாக என்னென்ன எழுதினோமோ இவை அத்தனையும் அமானித துரோகம் அமானித மோசடி அல்லாஹுடைய சன்னிதானத்துல என்ன வேணாலும் என்ன வேணாலும் எழுதுறது அவ்வளவு பெரிய ஒரு மோசமான சமூகமாக ஒரு மோமியினுடைய குறைய மறைக்க சொல்லுது மார்க்கம் நீங்கள் அடுத்தவருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் உங்களுடைய குறைய மன்னிப்பான் தப்பே செஞ்சா கூட மார்க்கம் மறைக்கிறது நான் சொன்னேன் அந்த ஒரு சஹாபிமா இது அவரை ஒருத்தர் தூண்டிட்டார் நீ எவ்வளவு பெரிய பாவி நீ சொல்லி அவர் தவறு செஞ்சிட்டாரு ஒரு போர்வைக்குள் மறைத்தாவது அவரை இனி மறைத்திருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க ஒரு போர்வைக்குள் ஒலித்தாவது அவரை நீ மறைத்திருக்க வேண்டாமா என்று கேட்டாங்க ஆஹா அருமையானவர்களே என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய மானங்களை மறைப்பது அடுத்தவர்களுடைய கௌரத்தை பாதுகாப்பது கிடையாது நாலு பேர் பெண்கள் சம்பந்தம் இல்லாம அடுத்த பெண்களை பத்தி தப்பா பேசுறது ஆண்கள் கூடுகிற இடங்களிலும் புறம் பேசுறது சம்பந்தம் இல்லாம அவதூறுகளும் கற்பனைகளும் இன்னைக்கு அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாவுடைய உதவியும் நின்று போனதற்கு நம்முடைய வெளிப்படக்கூடிய துவாக்கள் கபூலாகும் அருமையானவர்களே எனவேண்டும் அமானிதம் என்ற சொல்லுக்கு உலமாக்கல் விரிவான பொருளை விரிவான அர்த்தத்தை உலனா பெருமக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த அமானிதத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பாதுகாத்தால்தான் அல்லாஹுடைய உதவி எனவேதான் இந்த ஆயத்து இறங்கியது நடு மத்தியில் இறங்கியது அருமையான பெரிய பெரிய வகைகள் இருக்கிறது அது இந்த மார்க்கம் நம்மிடம் தரப்பட்ட அமானிதம் அல்லாஹுடைய இந்த தீன் இருக்கிறது இது இன்றைக்கு நம்மிடம் தரப்பட்ட ஒரு பெரிய அமானிதம் இந்த தீனை எல்லா மக்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறது நம்முடைய கடமை இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கள் சேர்க்கணும் நாம இந்த மார்க்கத்தை சொல்லாத காரணத்தினால இந்த மார்க்கத்தை நாம வந்து எடுத்து வைக்காத ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவுதான் நாம இன்னைக்கு இந்தியாவில பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு இந்திய நாட்டில் அனுபவிக்க கூடிய இந்த அமானிதத்தை தொலைத்து விட்ட காரணத்தினால என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கிறோம் என்பதையும் அடுத்துள்ள பயான்கள் சொல்வோம் எனவே நம்முடைய அஹ்லாக்கு அஹ்லா அமான இந்த சொல்லுவாங்க உங்கள்ட்ட ஒரு ஆள் ஒரு சொல் சொல்கிறார் உங்கள்ட ஒரு ஆள் ஒரு செய்தியை சொல்றாரு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாரு எதுக்காக திரும்பி பார்க்கிறாரு யாராவது நிக்கிறாங்களா அக்கம் நான் சொல்றதை யாராவது கேட்கிறாங்களான்னு திரும்பி பார்த்தாருன்னு சொன்னா அதுவும் அமானம் இனி அவர் வாயில சொல்லணும்னு தேவையில்லை யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்கள்ட்ட சொல்லி விட்டு திரும்பி பாக்கிறாருன்னா அவ இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதை யார்டையும் சொல்லாதீங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்கும் யார்டையும் சொல்லாதுன்னு சொன்னா யார்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவோம் அவர்கிட்ட சொல்லுவோம் அவர் என்ன பண்ணுவார்னா எப்ப இதை யார்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்ட்டு அவர் கூட அதை சொல்லுவாரு இப்படி நூறு பேருக்கு போயிடும் சொல்லும் போதே யாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிருப்பாரு இப்படி சொல்லி சொல்லி நூறு பேருக்கு ஒரு அமானித துரோகத்தை கூடுகின்ற இடங்கள்ல குடும்பங்கள்ல நடக்கிறத நாம உட்காந்து பேசுறோம் செலூன் கடையில உட்காந்து பல குடும்பத்துல நடக்கிறத பேசிட்டு இருக்கிறோம் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த முடி வெட்டனா அவன் கேட்டுட்டு இருக்கான் செலூன் கடைக்காரன் கேட்கறான் அந்த முஸ்லீம் அல்லாத கேட்கறான் என்ன நினைப்பா முஸ்லிம்களை பத்தி எவ்வளவு கேவலமான குடும்பங்கள் இவர்களது குடும்பங்கள் நம்ம குடும்ப விஷயங்களை குடும்ப ரகசியங்களை பெருமானார் செல்லல்கள் அமானத மோசடியில பெரிய மோசடி என்னன்னா குடும்பத்துல நடக்கிற விஷயத்த குடும்பத்தில அவங்கள்ட்ட முன்னால அந்த முஸ்லீம் அல்லாத அவங்களுக்கு முன்னால கட்டட வேலை செய்யறவனுக்கு முன்னால இதையெல்லாம் குடும்ப அவன் முன்னால பேசுறோம் நம்முடைய குடும்ப விஷயங்களை அதனால நம்முடைய மானம் நம்முடைய ஊரையும் தாண்டி அக்கம்பத்து கிராமங்களையும் கூட எல்லாரும் நம்மை கேவலமாக நினைப்பது போன்று இருக்கிறது அதனால இந்த குணம் மாறி எல்லா மனிதர்கள் விஷயத்திலையும் நலம் நாட வேண்டும் எல்லா விஷயத்திலையும் அமானிதம் என்கின்ற பொறுப்புணர்வை செயல்படுத்த வேண்டும் இப்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வான் எல்லாம் அல்லாஹ் இந்த உயர்ந்த அமானிதம் என்கிற குணத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கியல்வானாக